நீங்கள் மலம் இதை அபு அய்யூபில் அவர்கள் அறிவித்துவிட்டு தொடர்ந்து நாங்கள் ஷாம் நாட்டிற்கு சென்றிருந்த போது அங்கே கிபிலாவுக்கு எதிரில் அமரும் விதத்தில் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டோம் அதைவிட்டு நாங்கள் திரும்பி அமர்ந்து அல்லாஹுமிடத்தில் பாவம் அன்னிப்பு தேடினோம் என கூறினார்கள்